அப்படிங்குற வாக்கியத்துல சச்சப்தத்தினால பிரதானம் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு பல காரணங்கள் சாமி சிந்தேவர்கள் இது ஒரு காரணம் ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காக வந்த உபநிஷத்துல அனாத்மா எதற்காக உபதேசம் பண்றதுன்னு கேட்ட அனாத்மாவில ஆத்ம புத்தியை தியாகம் பண்ணுறது அது ஜீவம் அனாத்மாங்கிற ஜீவம் ஆத்மா நம்ம ஆகாத்மாவுக்கிட வேண்டிய விஷயமா இருக்கு அப்படி சொல்லும் போது சச்சந்தார்த்தமான ஒரு பிரதானம் ஆத்மாவாக புரிச்சுடக் கூடாது அப்படின்னு சொல்லி அதை தவிர வேற ஒண்ணு தன்னா ஆத்மா இருக்கு அப்படின்னு உட்கிறோம் ஆனால் இப்படி சொல்றேன் அந்த சச்சந்தார்த்தத்தை எடுத்து அதுவே உனக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்றாங்க ஒரு சமயம் உபாசனைக்காக பிரதான ஆத்மான சொல்லி இருந்தாலும்பதேச காலத்துல நான் உபாசனைக்காக சொன்ன உண்மையில அறிஞ்சிட்டேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம் அல்லது சில சமயம் தத்துவத்தை போதிக்கிறதுக்காகவே சில அசத்துவங்களை போதிக்கக்கூடிய ஒரு முறையும் உண்டு மிஜமான அது அருங்குதிங்கிற அந்த நட்சத்திரத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி சூளமான ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு இதுதான் அருங்கதி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கிரகிச்சதுக்கு அப்புறம் இது அருள் சொல்லி அருள் சொல்லியும் இது மெதுவா படிப்படியாக அழைச்செண்டு போய் உண்மையான அருண் சொல்லிய காமிக்கலாம் அப்படின்னு ஒரு முறை உண்டு அந்த முதன்படி நீங்க பிரதானத்தையே முதல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி இருந்தால் சொல்லி இருந்தால் சரி இது ஆத்மான்னு சொல்ல இன்னொரு ஆத்மா இருக்கு இது ஆத்மான் அதாவது இந்த சச்சப்தார்த்தே சொல்லவே இல்லை அதனால இந்த சச்சப்தார்த்தம் உபாதயமாகத்தான் இருந்தாலும் அப்ப ஆத்மான்னு சொன்னது வாஸ்தவம் அதை மாத்தறதுக்கு வழியே இல்லை அதனால சச்சப்தார்த்தம் சொன்னாலும் அநாத் சீ no, வோத் திருநான பிரானத்தையே ஜீவன இதை வார்த்தை கொடுக்கின்ற அவன் மிகமாக விட கூடாது அது பற்றி தான் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையான ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்காக இது நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு படி இருக்கிறது இது மிதமான ஆத்மா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்க இந்த அன்னமயாடி செயல ஒவ்வொன்றுமும் இருக்கு அண்ணமையத்துக்கு தான் பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அன்னவரத்துக்குள்ள இன்னொரு ஆத்மா இருக்குமான கொண்டு முடிச்சிருக்க அதனால அந்த விதத்துல இந்த ஆத்மான்னு கொஞ்சமா சொல்லியிருக்கேன் இதில் இதுவும் நஜ ஆத்மா இல்லையுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறோம் அருண் அரு கிரா தான் அருன் அருந்தீக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூலமான நட்சத்திரத்தை முதல்ல காமிக்கலாம் இதுவே அருந்ததியை போறானு அவசியம் அதுல காப்படி இல்லை அருந்ததியை காமிக்கிறேன் அப்படின்னு கொண்டு அழைச்சிட்டு போறான்னு போய் ஒரு நட்சத்திரத்தை காமிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான் ஓ இதுதான் அருண் இருக்குமான அருணசட்டிய காமிச்சு அவன் எதுல அவனுக்கு அருண் இது அரும்சக்தியாக அருண் அரும் புத்தி ஏற்படுறதோ அந்த நட்சத்திரத்தையும் இல்லேன்னு சொல்லிவிட்டு மாற்ற அதுக்கப்புறம் முக்க்சமான அருள் சக்தியை காமிக்கிறான் அந்த மாதிரி வரக்கூடிய இந்த சட்டப்பிரபாஷன் அடைகிறது அடையிறது இதோடய சன்மா ஒரு உதவி பண்ணினார் பிராசா வேண்டாம் இந்த தேவையில இந்த ஆத்மா நெஜமான ஆத்மாவாகத்தான் இருந்தாங்க போட்டு அவர் இதுக்கு ஆன முடியாது சக்காரோ ஜிரம்ன வேலையோ நிச்சயம் பண்றது என்னன்னு சொன்னா ஒரு சமயம் இங்க ஆத்மான்னு சொல்லி கிரகிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் உள்ள பிரதிஜைக்கு விரோதம் என்ன பிரதிநிதி அதாவது ஏக விஞ்ஞானம் பண்ணிருக்க அதை உபனம் பண்றதுக்காகத்தான் பிரபாசமே சர்வ விஜயான ஒண்ணு சர்வமாக இருந்தால் ஏகம் சர்வமாக இருந்தால் அந்த ஏகத்தை தெரிஞ்சால் சர்வம் தெரிகின்றதாகும் அந்த ஒண்ணுங்கிறது என்னன்னு கேட்டால் சத்துன்னு சொல்லிட்டு விட்டது சத்துங்கிறது என்ன ஆனால் பிரம்ம்தான் சர்வம் அது எல்லாம் கூட பிரம்மாத்ம்தான் ஏன்னா அதிஷ்டான எல்லா ஆரோக்கிய கடார்த்தமும் அதிஷ்டானத்துல சாதார்த்த சம்பந்தம் எடுத்துகின்ற ஏக விஞ்ஞானியில சர்வ விஜான அப்படின்னு ஆரம்பிக்க நிர்வாகம் ஏற்படும் இல்லாத சொல்லிட்டோம்னா எளியோதற்கு எங்கியோதற்கு ஆரம்பிக்கிற விஷயத்தை பூர்த்தியா பண்ண முடியல அப்படின்னா சத்தியப்பஜனே அமேல் க ஆசோமேஸ் கவியம் சதேசோ வாக்கியோபிரிவா பிரபன் எப்படி ஆகிச்சரிக்கை முன்னே உன்னுமான அப்படின் அந்த ஸ்வேதேசோட அப்பா வந்து இந்த மாதிரி கேட்டு இருக்காரு ஒரே ஒரு விஷயத்த பத்தி நீ கேட்டியா குரு குட்ட அந்த தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெரிஞ்சதாக ஆகுமே பண்ணியாச்சுன்னா எல்லாமே மனநம் பண்ணிங்கதாக ஆகுமே உள்ள சாட்ச பிரமா கிடைக்கிட்டாச்சுன்னா எல்லாமே பிரத்யமா தெரிஞ்சதாக ஆகுமே அதாவது சர்வாத்மகமான ஒரு வஸ்துங்கிறது என்ன அதுக்கு நீங்க கேட்டு தெரியலையா இது எல்லாமே இருக்கு மக்கள் எந்த பதார்த்தத்தை எடுத்தாலும் அது சில பதார்த்தாத்மகமாக இருக்கும் மண்ணா மண்ணின் மண்ணால் ஆன ஆகக்கூடிய சகல பதார்த்தத்துக்கும் ஆத்மவாக இருக்க முடியும் மண் விரதாத்மகம் எல்லாமே மிருண்மணமான மிருது காரங்கள் எல்லாம் விரதாத்மகமாக காரணம் சுரண்காரங்கள சுரணாத்மகமாக இருக்கும் ஆனால் சர்வாத்மகமாக இருக்கக்கூடியதால் உங்க உண்டாது வந்து கேட்டிருக்கலாம்னு கேட்டாரு இப்போ அதே மாதிரி சத்துன்னு ஒண்ணு தெரிய வேண்டாம் எல்லாம் சதாத்மகமா சதாத்மகமாக எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் சதாத்மகத்தை தவிர எதுவுமே கிடையாது அசத்தன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி இதே மாதிரிதான் நான் சொன்னேன் அந்த பதார்த்தம் சாசோ அப்படின்னு அவர் ஆரம்பத்தில் இப்படி சொல்லுது அதுக்கப்புறம் தான் என்ன நக்கியவர்கோக் விஜா அப்பிரதான விக்கார இந்த இடத்தில மாற்றம் சார் பிரதானம் அப்போ ந இந்த பிரதானத்தை எடுத்து கூட தமிழ் விஜயானம் ஏன்னா அதுதான் எடுத்துருக்காரு அனாத்மாவா இருக்கின்றான் விகாரமான சகலமும் அப்படி எடுத்து அப்படி எடுத்து ஆத்மாவில் பாக்கி இந்த சபஞ்சத்துல இருக்கக்கூடியது அது எல்லாமே பிரதானத்தினுடைய ஒரு விகாரம் அப்படியானால் மண்ணினுடைய விகாரங்கள்ல மிருதாத்மே சொல்றோமோ அதே மாதிரி பிரதானத்தூர் விகாரங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சதாக ஆகாது ஏன் சேகர வர்த்தங்கள்லாம் இருக்கு ஜீவகங்கள் இருக்கு அந்த ஜீவகங்களுக்கும் பிரதானத்தின் சம்பந்தமே இல்லை பிரதானத்தை தெரிஞ்சின்றா எப்படி ஜீவனு தெரிஞ்சின்றதாகும் அதனால சந்தோஷம் பண்ணாமல் அசன்சுசித்தமாக சர்வத்தையும் தெரிகின்றதா சொல்ல முடியாது போது ஏன்னா அஸ்ருதம் அஸ்ருதம் எல்லாம் தெரிய வேண்டா அப்ப தெரியாததுன்னு ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்ற அதனால இப்ப அப்படி சொல்றது அப்பிரதான விகாரத் ஏக விஜாங்கிறது உதாரணையா இந்த இடத்துல பிரம்மசத்தான் எடுத்துக்கணும் பிரதானத்தை எடுத்துங்க அது தெரிவித்து வராது ஆத்மாக்கள் ஜீவாத்மா சேதனும் சேதனம் அதனால அவள்வோ சேதன அனந்த சேதன ஆத்மாக்கள் உண்டு ஏகாத்மா வாழ்க்கையில் தெரியுகள் அதனால ஆத்ம நானாத்ம சொல்றான் விகாரத்தை தெரிண்டதாக சொல்ல தெரியாதது எதுவுமே சொல்ல முடியுமா ஆத்மாவா இல்லை இங்க என்ன பிரதிஞ்சது உனக்கு தெரியாததெல்லாம் இப்போ இது தெரிஞ்சாச்சுன்னா தெரிஞ்சதாக ஆயிடும் அப்படின்னா என்ன மிகவும் அந்த பெரியாததுன்னு எதுவோ அது எல்லாம் ஒண்ணுதான் சதாத்மகமான இருக்கு அது தெரிவித்து வரா புத பிரதானம் சச்சப்த வாக்கியம் இப்ப சொல்றது ஒரு நல்ல செய்தி இத சொன்னா இந்த சச்சப்த வாக்கியம் பிரதானமா இருக்கவே முடியாது தீர்மானமா சொல்லலாம் இதுல என்ன சொல்ற இந்த ஜீவாத்மா இந்த சச்சப்த வாக்கியத்தோடு அப்படியே ஐக்கியத்தை அடைகிறான்னு தியானம் வந்து அதுக்கு அடையணான்னு சொல்லல லயத்தை அடையணா சொல்றது லயத்தை அடையிறது என்ன அப்படின்னு கேட்டா மண்ணுல எப்படி கடங்கிறது லயம் ஆயிடுறது அந்த மாதிரி லயம் இல்லை மண்ணுல கட்டம் லயம் ஆயிடுச்சுன்னா மண்ணுதான் முதல்ல இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஹடங்குற ரூபத்தை தரிச்சுக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அது இதா இருக்கிறது இந்த கடங்கிற ரூபத்துல இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு மண்ணாகவே இப்ப நம்ம என்ன சொல்றோம் மண்ணிலே இருந்து உத்னமாக்கு அடைஞ்சு இப்பேற்பட்ட ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பாஸ்தவத்தூபம் ஒண்ணு ஒரு வஸ்ட்டு ரெண்டாவது ஒரு உபாத்தியா அதில் என்ன உபாதிக்கும் இங்க தான் இது கஷ்டமா தெரிகிறது அஜ்யான்கிற உபாதி ஒண்ணு இருக்கு அது மாத்திரம் இல்ல அந்தங்கிற இன்னொரு உபாசிதான் ஜீவனை பிரிச்சு வைக்கிறது அஜ்யானங்கிற உபாதி இருக்கு நான் ஏன்னு சொல்றேன் அந்த அஜ்யான இங்க வந்து மோக் அடைய வேண்டும் இருந்தாலும் அந்தஸ்கரணங்கிற உலகத்தில் அது சும்மா இருந்து ஒருவேளையும் ஏதாவது ஒரு ஹேதம் இருக்கா ஒன்னு இல்ல பிரபஞ்சமே தெரியல தாண்டதும் தெரியல ஒன்னும் தெரியல இருந்து அது தேங்கிறது அந்த ஒரு பதார்த்தத்தை உண்டு பண்ணி அது மூலமாகத்தான் ஜீவனை பத்தனாக்கிறது அப்ப இந்த அந்த கோல்சுன்னு சொன்னா அந்த கரணம் இந்த உபாதி வயசு அடைஞ்சிருக்கினா இது இல்லைன்னு சொன்னா அப்ப ஐக்கியங்கள் தான் சரியாகும் கடாகாசம் மகாகாசம் கடாகாசம் மகாகாசம் ரெண்டு வந்ததுன்னு சொன்னா ஒரு உபாதி மகாகாசம் அடைஞ்சது இப்ப என்ன ஆயிடுது மகாகாசம் தான் இந்த ஆகாசம் அதோட லைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த நாள் அந்தஸ்தரம் உபாதி இந்த உபாதி பரமாத்மாவும் ஜுவாத்மாவும் பிரிச்சு காமிச்சுட்டு இருந்தது சுகுப்பாலத்துல இது லைட் அடைஞ்சிருக்கு அப்படி ஆனத்துனால இந்த ஜீவன் பரமாத்மாவை மனாகாசத்துல வயசடைஞ்சாலும் பரமாத்மாவில வயசடைகிறது என்ன தோண்ம சதா சம்பந்தி இந்த சச்சபந்தாலும் எது சொல்லப்பட்டதோ அதுல ஜீவன் அடைத்தினால இந்த பரமாத்மாவது எங்க இருக்கணும் இங்கே ஒரு சூப்பரையே சுவாப்தே சம்பத்தியோகோ அந்நாட்சம் வருது நாலாவது அத்தியாயத்துல சுவாப்தேங்கிறது சுசுப்தி சம்பத்திங்கிறது பிரளயம் இந்த ரெண்டு இடத்திலையும் அருத்யா அவசேஷம் இருக்கு அதனாலதான் மரணத்தை எழுதிக்கக்கூடியது சுசுக்தி காலத்துல அவனுக்கு தின சம்பந்தம் இல்லாததுனால அவனுக்கு இந்த வியாக மாதிரம் போக்குவரத்து எல்லாம் வரணும் இல்லையா தேகத்தோட சம்பந்தம்ன்றது அத்தியாசம் ஒன்றுதான் இந்த அத்தியாசம் எதுவுமே சுபர்த்திகாலத்துல இல்லாடுறதுனால அசிரபிதா அபிதாப்தி மாதா அமாசாங்க ஆனால் திரும்ப முடிச்சு கிடைச்ச தேகத்தோட சம்பந்தம் வந்ததுனால திருப்பியும் அப்படி படிக்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துவிடும் அதனால என்னாச்சு சுகுதிக்கும் முக்கியத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு இல்ல அறிஞ்சம் இருக்கு வாழ்க்கையில ஒரு வாக்கியத்துல ஒரு வலிகரணம் வரப்போறது ரெண்டாவது அத்தியாயத்துல அந்த இதுல ஒரு பெரிய ஜலாசயத்துல ஒரு ஒரு சுத்த தண்ணியை விடுறோம் ஜலத்தை விட்டோம் திருப்பி அதே தண்ணியை குடிச்சு எடுக்க முடியுமா நான் விட்டு தண்ணீதா எடுக்கிறது ஏதோ ஒரு விந்து எழுதிய சுசத்தி அடையும் போது எல்லாமே பரமாத்மயாவே அப்படியே கலந்து பெரிய ஜலாசயத்துல இருக்கிற நேரில் இந்த ஜலத்துல விழுந்த நிறைய மழை ஜலம் மாதிரி அதுல விழுந்துச்சு எல்லாம் கலந்து கொடுத்து திருப்பி எழுந்திருக்கும் பழைய ஜீவன் தான் திரும்பி எழுந்திருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து இதற்கு நிறைய வித்தியாசம் படுத்த ஜ அனுஷதி கர்ம சப்த இவ்வளவு காரணங்கள் இருக்கிறதுனால எவன் தூங்கினானோ அப்படி ஆனால் அந்த பரமாத்மாவோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் அவனை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா அது என்னதுன்னு தான் அவரை சொல்றாரு தத்துவ விவேக காரணம் வித்யதே அவித்யா கர்ம சரங்கன் கர்மா வாசனை அகிழ்ச்சியே அது அங்க இருந்துருக்கு இதுதான் அவளை ஜீவத்திலேருந்து பிரிச்சுக்காங்க அது இருந்துட்டே இருக்குன்னா அப்புறம் என்ன பரமாத்மாவோட கலந்துருக்காங்க நீ சொல்ற அப்படின்னு கேட்டால் தர்மமே இல்லாத தர்மம் எதுவும் இல்லை தெரியலையே இந்த மந்தக்கரணங்கிறது இல்லாததுனால அந்தக்கரண பிரயுத்தமான பேத விவகாரமோ நான் வேற அவர் வேறேங்கிற ஒரு சிரமமோ இந்த அச்சாதங்கிறது அங்க இல்லைங்கிறதுனால அசேதண்ட உபகாரா செய்யிட்டாள் இது உபகாரமாக சொல்லி ஆகணும்னு என்ன அவசியம் நினைக்கிறேன் அப்படி சொல்ல சுத்திய மோட்சத்துக்கு துல்லியமாக அபேதமாக இப்படி ஒன்று சொல்லலேன்னு சொன்னால் அது அத்திய அபூர்வா அப்படின்னு நம்மளால மனசுல ஏற்றுக்கவே முடியாமல் மோட்சத்தை பற்றி சொல்லும் போது சரி நம்ம வந்து சுகுப்பிய மோட்சத்துக்கு துல்லியமா ஒண்ணு திஷ்டாந்தத்தை சமைக்கோம்னா அது நமக்கு அனுபவத்துல பிரதி தினம் வரதுனாலே சரி நாம வந்து ஜீவிக்கிற காலத்திலேயே எந்த துக்க சம்பந்தமும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன மனசுல ஒரு பக்கம் ஏற்படலாம் அதுக்காக ஒரு திருஷ்டாந்தமான சுசக்தியை சுருக்கு சொல்றதை விட இதுவே மோஷங்கிற அர்த்தத்தில் சொல்லல இதை விட மோக் இதுக்கும் மோட்சத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ற